மகதா பாரதேனித்த வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே விஷ்ணு அவசாரம் பகவான் விஷ்ணுவே வியாசராக பிறந்து உயர்ந்த உபனிஷத்துக்கள் என்னும் கடலை கடைந்து அதிலிருந்து பாரதம் ஐந்தாவது வேதத்தை அமுதமாகவே பெற்றுக் கொடுத்தான் கிருஷ்ணத்வைபாயனர் பகவத்பாதராயணர் வேதவியாசர் இதெல்லாம் அவருக்கே இருக்கிற சிறப்பு பெயர்கள் அப்படிப்பட்ட வியாசர் மகாபாரதம் பாடினார் மகத்வாது பாரதத்வாச்சு சொல்லுவார்கள் மிக பெரியதாக இருக்கும் பாரமான ஆழ்ந்த கருத்துக்களோட கூடியதாக இருக்கும் அந்த கருத்துக்களை விதுரன் திருத்தராஷ்டனுக்கு எடுத்து கூறிக்கொண்டு வருகிறார் விதுரன் மற்றாரும் அல்லர் வேதவியாசரோட அருளாலேயே பிறந்தவர் यम धर्मराज तिर पर्मते ती अंदर उपदेशोभन यृतृशंस இதற்காற்றிலும் கொடிகு உலகத்திலோர் உண்டா இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்ல போறார் கிழியே சொன்னா போலே எதை பற்றி வாழ வேணும் எதை விடுத்து விட வேண்டும் என்கிற வேறுபாட்டைத்தான் இப்ப சொல்லுட்டு இருக்கார் என பண்டித்தர்கள் லட்சணம் முடிஞ்சு போயிச்சு யாரெல்லாம் புத்தி இல்லாதவாளோ அவர்களுடைய இலக்கணத்தையும் சொல்லி முடிச்சுட்டார் இப்ப சொல்றது பற்ற வேண்டியது எது விட வேண்டியது எது யாரை பார்த்து பின்பற்றி நடக்க வேணும் யாரை பார்த்துட்டு அவாளாட்ட நடந்துக்க கூடாது இந்த ரெண்டை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கார் யாரை பார்த்து நடக்க வேணும் அடுத்தது முக்குரம்பு அறுத்தவர்கள் படித்தோம் உயர் குலத்தில் பிறந்தோம் பணக்காரன் அழகன் இந்த இருமாப்பு இல்லாதவர்களை பார்த்து பின்பற்றி நடக்கணும் போன ஸ்லோகத்தை பார்த்தோம் இப்ப சொல்றது இந்த கொடியவன் ஆட்டம் நடந்துக்கூடாது யார் கொடியவன் சொல்றார் ஏகா சம்பனாதி யாரோ ஒருத்தன் தன் கையில கிடைத்த சோற்றை தானே தனியாக விடுகிறானோ சம்பனம் அஷ்ணாதி அது மட்டும் இல்ல ஒரு அனுபவிக்கிறோம் கொடுக்கப்பட்ட துணியை தானே உடுத்து நிட்டார் கையில கிடைத்த சோற்ற தானே சாப்பிட்டார் இத போல ஒருத்தன் இருந்தால் இதை விட வேறு கொடியது மத்தொன்னு கிடையாது தன்னிடத்தில் கிடைத்ததை பகிர்ந்து உண்ணாமல் மற்றொரு பேருக்கே கொடுக்காமல் தானே அவன் அவிட்டு விடுகிறானோ அவன் கொடியவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு சந்தேகம் அதுக்காகத்தான் அடுத்த வரியில நம்ம அழகா சொல்றாரு அடி என் பரம நான் போறேன் போய் ஒருத்தர் இடத்துல கேட்கறேன் வாங்கினேன் வாங்கினத நான் சாப்பிட மாட்டேன் ஆர்டையோ பிச்சை கேட்டேன் ஒரு அம்மா பிச்சை போட்டா பிச்சை போட்டத துடிக்குடினு உட்கார்ந்து சாப்பிடறேன் நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு ஒரே பசி அப்படி இருக்கிற ஒருத்தரை போய் இன்னொருத்தருக்கு கொடுக்காத சாப்பிட்டா அதை விட கொடியதில்லை நானே கந்த வேட்டி கட்டிட்டு இருக்கேன் சேர்த்து சாப்பிட்டுருக்கேன்னா இந்த குற்றத்தை யாருக்கு சொல்றாங்கறது முக்கியம் யா அசம்பிபஜ்யிருத்தே இவனிடத்தில் பல பேர் வேலைக்கு இருந்து இவனால் காப்பாற்றப்பட வேண்டிய மக்கள் நிறைய இருக்கும் அப்போது அவர்களுக்கு பிரித்து கொடுக்காமல் தான் மட்டும் சாப்பிட்டாலோ தான் மட்டும் உடுத்து கொண்டாலோ அப்ப அதை விட கொடியில்லை இதுதான் ரொம்ப முக்கியமான இதுக்கு இருக்கிற ஒரு குவாலிபிகேஷன் வெறுமை சிறுடல் அவர் யாரோ இல்லாதவர் ஒத்தரே ஒத்தரை அவரே ஏழே அவரை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயம் அவரால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் ஆருமில்லை அப்படி இருக்கிறச்சே அவருக்கு கிடைச்சி அவர் பிரித்து உண்ணாவிட்டால் ஒரு குற்றமும் வாராகு ஆனா ஆச்சரிய தெரியுமா அப்படி இருக்கிறவா கூட பகிர்ந்து கொடுத்துடுறா ஆனா யார் காப்பாற்றப்பட வேண்டிய நிறைய பேர் இருக்காளோ அவர்கள் கொடுக்கறதே கிடையாது அது நம்ம குடும்பமாக இருக்கட்டும் உறவினர்கள் பலராக இருக்கட்டும் நண்பர்களுடைய வட்டமாக இருக்கட்டும் அல்லது நம்மால எம்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட எம்ப்ளாயிஸா இருக்கட்டும் அது ரொம்பவே முக்கியம் ஒரு முதலாளி ஒரு ஆயிரம் பேரை வேலைக்கு வச்சிருக்காரு அவ அத்தனை பேருடைய நலத்தையும் அவர் பாதுகாக்க வேண்டும் இது பல பேருட்ட நீங்க பார்க்கலாம் சில பேர்கிட்ட வேணா இருக்காள் எனக்கா ஒர நிலமையோடே இருக்கிறது திருப்தியா இருக்கணும் அவா வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னு எத்தனை முதலாளிகள் இருக்கா தெரியுமோ அவளுக்காக கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருவா அவ குழந்தைகள் படிக்கிறதுக்காக வச்சிருவா அவளுக்கு உடம்புக்கு வரலா மெடிக்கல் அட்டண்டன்ஸ் ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருவா அவ கொஞ்ச நாள் இருக்காளா அப்ப கண்டிப்பா சொந்த வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நிலத்தை கட்டிக்கிறதுக்காக கடனையே கொடுப்பார்கள் ரெண்டு பேருக்கும் தொடர்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்பவும் நல்லா இருக்கு அதுல ஒண்ணு குறவிலே ஆனால் தொடர்புங்கிறது என்ன ஒரு பேரண்டல் கேர் இல்லை பெற்றோர் குழந்தைகரடத்துல என்ன ஒரு கேர் வச்சுப்பாளோ அந்த அளவுக்கு இப்ப ஒண்ணு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடுவுல காணும் நான் வரேன் என் கடமையை செய்யறேன் சம்பளம் வாங்கிக்கிறேன் அவர் நினைக்கிறார் வரான் கடமையை செய்யறான் சம்பளத்தை குடிச்சு இவ்வளவுதான் இருக்கே தவிர ஓ நாம நன்னா போறோம் நம்மளுடைய எம்பிளாயிஸ் எல்லாம் நன்னா இருக்கணும் குடும்பம் வாழணும் அதுக்கு போகணும் அவ கல்யாணம் பண்ணி அவன் படிக்கணும் இந்த அளவுக்கு இப்ப முடியல ஒன்று முக்கிய காரணமா இருக்கலாம் அப்பெல்லாம் ஒரு நூறு பேர் வேலை பார்த்துட்டார் அதை வச்சு நம்மளால சமாளிக்க முடிஞ்சது இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துலையும் பேர் வேலை பார்க்கறார் அப்ப அத்தையும் பார்க்க முடியறதில்ல இருந்தாலும் பல பேர் எம்பிளாயிஸினுடைய வெல்ஃபேரை பாத்துக்கிறாள் இப்ப ஒரு கம்பெனின் சில பேர் கொள்கை வச்சிருப்பா ஒன்னா தேதிக்கு மேல கண்டிப்பா சம்பளத்தை கொடுக்கணும் மத்த எந்த செலவு நின்னாலும் சரி ஆனா அந்த குடும்பத்துக்கு சம்பளம் மட்டும் போயிடணும் ஆயிரம் பேர் இருக்கான் இப்ப எத்தக்கனியோ அரசாங்கம் என்ன பண்றது அங்கங்க ஃபேக்டரிகள் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது எதுக்கு சுவாமி இப்ப அதை ஆரம்பிச்சேன் பணத்தை சம்பாதிச்சு நான் நல்ல பக்தி உபதேசிப்பு கூட சொன்னான் செய்ய வேண்டிதான் ஆனால் வயர் நிறைய ஒருத்தன் பக்தி பண்ண வரணும்னால் அறிவை வளர்த்துக்கணும்னால் வயறு நிறைந்தா தானே மனசு நிறையும் அப்பதானே புத்தி இங்க வரவே வரும் வயறு கப கவான்னு பசிச்சு நீ நயனன் சிந்தன் தீ சத்ராணி நயனன் தக தீ பாவகா ந சைனம் கிளைதையன் தியாபகா ந சோஷய தி மாறுதா ஆத்மாவை வெட்ட முடியாது உலர்த்த முடியாது நினைக்க முடியாது இப்படிலாம் சொல்லிட்டு வயறு தாங்க கவா கவான்னு இது கூப்பிட்டு இருக்கு இதெல்லாம் பேசியிருந்தா ஒத்துருமே கேட்க வரமாட்டான் அப்ப யார் வயிறும் வாடக்கூடாது தனி ஒருவனுக்கு உணவில்லையனில் சகத்தினை எழுத்திடுமோ இது அவன் அவன் தன்னாலு என்ற அளவுக்கு பழனும் பத்து பேர் சோறுபட முடியுமா செய்யணும் என் கையில ஒண்ணு கிடைக்கிறதா அப்படி ஒருத்தர் கொடுத்துட்டு சாப்பிடறதுக்கு பகிக்கணும் சுவாமி இந்த நாள்லாம் யாரும் வாங்கிக்கவே வரமாட்டேங்கிறா நீங்க பாட்டுக்கு தானம் பண்ணணும் தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும்னா வாங்கிக்கிறதுக்கு வரமாட்டாம்மா வாங்கிக்கிறதுக்கு வரலன்னா நாம பதினெட்டாவது மாடியில உட்காந்து இருக்கோம் ஒரே பிளாட்டு சிஸ்டம் இருபத்தேழாவது மாடியில இருந்தா அந்த மாடிக்கு வந்தாரி வாங்கி போறா நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் இந்த ஒரு பிளாட் ஐம்பது லட்சம் ஒரு கோட்டின்னு வாங்கிட்டு இருக்காளே அவ பகிர்ந்து கொடுக்கணும்னா கூட பக்கத்து பிளாட்டுக்காரர் வாங்கிக்கிறதுக்கு வரப்போறது இல்லையே அப்ப பகிர்ந்து கொடுக்கணும்னா அவர் பதினெட்டாவது மாடியில இருந்து கீழ் மாடிக்கு வந்தாகணும் வந்தாத்தான் வாங்கிக்கிறதுக்கு மக்களே கிடைக்க போறா நான் எங்கும் ஆகாசத்தில் அமர்ந்து கொண்டு இதுக்கு வைகுண்டம் பக்கத்துல இருக்குமோ சொர்க்கம் பக்கத்துல இருக்குமோன்னா ஒரு நாள் இருக்காது கீழே இறங்கினாத்தான் வைகுண்டம் பக்கத்துல இருக்கும் மொட்ட மாடிக்கு போனதுக்காக வைகுண்டம் பக்கத்துல இருக்கவே இருக்காது அப்ப நாம் நம் நிறைய இருந்து இறங்கி வர வேண்டும் வந்தால் தான் வாங்கி கொள்வதற்கு ஆளே கிடைப்பார்கள் நாம் எங்கோ உட்கார்ந்து இருந்தோம் நாள் யாரும் போடுவார்கள் நாமும் ஒரு மனிதன் தான் நாமும் மற்றொரு மனிதன போல இருக்கக்கூடியவர் தான் அவரும் பகவானுக்கு குழந்தைதான் நானும் பகவானுக்குழந்ததான் இதுல ஆண் என்ன பெண்ணென்ன படித்தவன் என்ன படிக்காதவன் என்ன அப்ப கையில அண்ணன் கிடைச்சதா சோர் கிடைச்சதுன்னா பிரிச்சு கொடுக்கணும் இல்லையோ ஆனா ஒன்னே ஒன்னு பாத்துங்கோ அவனே ஒண்ணும் இல்லாதவர் அவரால காப்பாற்றப்பட வேண்டியவா ஒற்றுமே கிடையாது நாள் அப்பா அவரே சாப்பிட்டுக்கலாம் அதுல எந்த குற்றம் வராது ஆனா என்னை நம்பி பத்து பேர் இருக்கும் போது அவர்களுக்கு பிரித்து கொடுக்காமல் நான் மட்டும் உணர விரும்பினால் அது நிச்சயம் குற்றமாக போகிறது இத பத்தி பலவிடங்கள் சரித்திரமா சொல்லலாம் அழுவார் உபாசரத்தில் சொல்றார் வைகலும் வெண்ணெய் கைகலந்துடான் பொய்களவாதி என் மெய்ஹலந்தானே இப்ப கேட்டுன்ற அர்த்தத்தை ஞாபகம் நான் சொல்ல போறது இப்ப கண்ணனுடைய சரித்திரம் அப்படியே அது உதாரணமா எடுத்து நட வேண்டாம் ஏன்னா அது வேடிக்கைக்காக நல்ல விஷயம்ங்கிறதுக்காக இப்ப தெரிவிக்கிறேன் கண்ணன் வெண்ணைய திருடிடுவார் திருடிட்டு கையில வச்சிருக்காரு வைகளும் வெண்ணெய் கைகல்தூண்டான் வெண்ணை நிறையா போடுமா ஒரு கையில வச்சுன்னு சாப்பிட முடியாது அப்படி ரெண்டு கைக்கு மாத்தி மாத்தின்னு சாப்பிடுறார் இல்ல இல்ல தன் கையில இருக்கிற வெண்ணைய பக்கத்துக்குடுப்பார் அவன் கையில இருக்கிற வெண்ணைய தாய் வாங்கிப்பார் தான் நல்ல தத்யோனம் கொடுந்துருப்பர் பாகவத்தல் சுகர சொல்றார் ஜட்டபட்ரே மசுர கபலம் தத்யுழிஷு மாடுமைப்பதற்காக போவான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது தத்யம் தயிர் பிரசாதம் தயிர் பிரசாதத்தை கலக்கிறது யசோதை எக்ஸ்பர்ட் என்ன எக்ஸ்பர்டீஸ் வச்சிருக்காள்னா அவள்கிட்ட நாம ரெசிபி வாங்கிக்கணும் நாம சாதாரணமா மோர குத்தி கலப்போம் தயிர குத்தி அப்படி பண்ணா பகல் பன்னெண்டு மணி வெயிலுக்குள்ள இன்னும் கொஞ்சம் புளிச்சு போடும் அப்படி தண்ணி பிடிக்காதான் அப்படி புத்தம் புதுசா இருக்கணும் அவ்வளவு இனிப்பா இருக்கணும் அவனும் ஏழு மணிக்கு மாடு மணிக்கு கலந்து விடுறாரு உச்சி வெயில் பன்னெண்டு மணிக்கு தாங்க என்ன பண்ணுவலாம் நிறைய பால் நிறைய வெண்ணெய் அத போட்டு சாதத்துல கலந்துடுவது கொஞ்சம் தயிர அதுல தெளிச்சு அனுப்பிச்சு விட்டுடுவோம் பாலில் தயிர தெளிச்சிருந்தா அஞ்சு மணி நேரத்துல ஓரளவு உரகுத்தி நன்னாயிடும் கண்ணன் ஒரு மணிக்கு அதை பிரிக்கரைச்சு அப்ப தோஞ்ச தயிர்ல திசையப்பட்ட சாதமாக இருக்கும் இது ஒரு தனி டெக்னிக் போல் இருக்கு வச்சிருந்தா யசோதை பண்ணி பாக்கணும் எனக்கு தெரியாது எப்படின்னு நீங்க யாரா இருக்கானு ஆட்சி இருந்தா கார்த்தா ஏழு மணிக்கு இதை போல பிசைந்து தட்டப்பிரசாதம் கட்டி போடனே வில தேச யாத்திரை தங்கைய தீர்த்தமாட போறோம் காவிரியில போறோம் குத்தால அருவிக்கு போறோம் இந்த மாதிரி வேணாம் பண்ணி எடுத்துன்னு போகும் எனக்கு யசோதா அன்னைக்கு பண்ணிருக்கலாம் இதை எடுத்து கண்ணன் போய் காட்டுக்கு நடுவில் உட்காந்துக்கிறார் உட்காந்து சுத்தி பிள்ளைகள்லாம் அமர்ந்து இருப்பா இவர் கையில நடுவுல தத்தியம் பிரசாதத்தை வச்சுணும் தூரோரு விரல் எடுக்கலையும் ஒரு ஒரு ஊருகா வச்சுப்பறம் இங்க மஞ்சள் ஊர்கா பச்சை ஊருகா நீல ஊருகா சஹப்பு ஊருகா என்னென்னமோ ஊருகா போட்டு கொடுத்துருப்போம் போது இந்த இடத்துல கடாரங்கா ஊருகா வச்சிருக்காரு எழுநிச்சம்பள ஊர்கா வச்சிருக்கார் நாசங்கா ஊருகா வச்சிருக்கார் ஒரு ஒரு ஊர்கா வச்சிருந்து இந்த ஊர்காவை இதுல தொட்டுண்டு தொட்டுண்டு சாப்பிடுறது ஆச்சரியம் இவர் கையில இருக்கிற தத்யானத்தை அந்த புள்ள கை கொடுப்போம் அந்த புள்ள கையில இருக்கிற தத்யானத்தை தான் இது நியாயம் யசோத குடிச்சம்சத்தை வாங்கிக்கிறது ஆனா இன்னொரு இடத்துல அவர் நன்னா பகிர்ந்து கொடுப்பார் திருடர்களோட திருட்டுக்கு தொணை சேர்த்துட்டு மற்ற இடப்பிள்ளைகளோட சேர்த்து உரலை கவித்து அதன் பேர்ல ஏறி மேல உரியல வச்சிருக்கிற வெண்ணைய நன்னா திருடிட்டார் இல்லையோ அந்த பங்கை சரியா கொடுத்துட்டு தான் தம் வெண்ணைய சாப்பிடாருங்க எப்பவும் நம்ம கொள்ளையடிக்கு போறோம் திருட போறோம்னு வச்சுக்கோ அது சாதாரணமா வெளியில யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா எப்ப வெளியில வந்துடுவோம்னா திருட்டுக்கு தொணை போனவன் தம் பங்கு ஒழுங்கா வராட்டா சொல்லிக் கொடுத்துருவான் புகார் அவனே மொட்டைக்கடுதா செய்தி போட்டுக்கணும் இல்லையோ இவர் இந்த மாதிரி திருடினார் எப்படி தெரிஞ்சதுன்னு நம்ம யோசிச்சு இருக்கும் எப்பவும் இந்த லஞ்சம் கொடுக்குற விஷயத்துல இப்படிதான் ஏதாவது சரியா போகலன்னு சொன்னா புகார் வழியில உண்டு திருடுறதுலயும் பங்கு ஒழுங்கா போகலன்னா புகார் வழியில உண்டு அதனால அந்த பங்கை பெருமாள் விடவே மாட்டார் யார் யாரு சரியா உட்காத்தி வச்சு இந்தா உன் பங்கு உன் பங்கு கையில வெண்ண வச்சிருக்கார்கள் இந்தா உன் பங்கு எடுத்துக்கோ இந்தா உன் பங்கு எடுத்துக்கோ அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருவாராம் சொன்னே நான் வேடிக்கைக்காக பிரிச்சு கொடுக்கணுங்கிற கதையே சொன்னேன்னு தவிர திருடி பிரிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இப்ப சொல்லவே வரல புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கையில் இருப்பதை மத்தொருத்தான் உண்ண வேண்டும் என்பதுதான் தமிழருடைய மரபு நம்ம கையில இருக்கிறத காக்கா கூட பிரிச்சு கொடுக்க ஏதோ ஒரு காக்காவுக்கு ஒரு தூண்டு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ காக்கானு உடனே காத்துறது எல்லா காக்காக்களும் கூப்பிடுறது அதுக்கு கொடுத்துட்டு தானே சாப்பிடறது அப்படி இருக்கிற நாம தனியாக உண்டு விடலாமா அப்ப ஏக மஸ்நாதி சோபனம் அடுத்து நமக்கு துணி கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதை நாம் உடுத்து விட கூடாது நால்வருக்கு பிரித்து கொடுத்து தான் உடுக்க வேணும் அப்ப இனியது தனியறிந்தேல் ஏக சுவாதுன புஞ்சீட்ட இனிதான ஒரு பொருள் கிடைத்தால் அதை தனித்து உண்ணக்கூடாது கூட இருக்கிறவாளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அதுவும் நம்மால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் இருக்கும் போது நம்மிடத்தில் வேலை செய்பவர்கள் இருக்கும் போது அவர்கள் நன்மையை நோக்க வேண்டும் இது ஓரொரு முதலாளியும் புரிஞ்சுக்கணும் ஓரொரு வீட்டுல எத்தனையோ பேர் வேலை செய்யறார் வேலை செய்யற ஆளுன்னு உடனே நாம எப்படி நடக்கிறோம் வள்ளாரி கொஞ்சம் கேவலமா நடத்திடுவோம் அவளை மரியாதை குறைவா நடத்திடுவோம் என்னென்னமோ பேச்சு பேசிடுவோம் ஏதானு ஒரு பொருள் காணும்னு சொன்னா உடனடியா அவாதான் ஒரு வேலை குற்றம் பண்ணாலோ அப்படின்னு போவோம் ரெண்டு விஷயம் யாரும் அந்த மாதிரி குற்றம் பண்ணக்கூடாது பண்ண மாட்டா அப்படி இருந்தாலும் நாம அதை குற்றம் பண்றதுக்கு வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது சொல்லி அங்கங்க நூறு ரூபாய் நோட்டை போட்டு வச்சிருக்கேன் அங்கங்க மோதிரத்தை போட்டு வச்சிருக்கேன் சங்கிலி போட்டு வச்சிருக்கேன் இது உலகம் சம்சாரம் யாருக்குமே பணம் தேவைப்படுறது அப்ப பார்த்த உடனே தன்னை கொஞ்சம் ஒருவேளை நம்ம இல்லையா அப்படின்னு அடிச்சு எத்தனை கதை செய்தித்தாள்கள்லாம் இப்ப நாம கேள்விப்பட்டோம் தனியா இருக்கிறச்சே யாரோ தெரிஞ்சவாழே வந்தா அடிச்சுட்டு போயிட்டா பொருட்டு போயிட்டா அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நாம எதற்கு அப்படி தூரம் ஆர்ட்டியும் வைக்க வேண்டியது இல்ல நாம நம்ம கிட்ட போல காட்டி கொள்ளவும் கூடாது முதல்ல நிறைய இதை போல வைத்துக் கொள்ளுவதும் கூடாது இன்னொன்னு அவளுக்கு நன்னா குடுத்து வச்சிருந்து நாமும் வச்சிருந்திருந்தோம்னா இந்த எண்ணமே வந்திருக்கா சொல்லியும் நாம நன்னா அனுபவிக்கிறத பாக்குறா நம்ம குழந்தைகள் பாலா கொட்டிண்டு வீணாக்குறது பாக்குறா நம்ம குழந்தைகள் நல்ல நல்ல காய்கறி ஒரு கிலோ வாங்கி சாப்பிடுறது பாக்குறா ஆனா அதே அவ வீட்டு பிள்ளையோ அவ வீட்டு பேரனோ ஒண்ணுமில்லாத கட்டப்படுறதுன்னு பாக்குறச்சே மனித மனம் தானே இப்ப நாம மட்டும் அப்படி என்ன யோகிகள் ஆயிட்டோமா அப்படி இருக்கிறது சாமான் பட்ட நிலையில இருக்கிறவாளுக்கு மனசு தடும்பம் அப்படி இல்லாமல் அப்பப்ப சோரா இருக்கட்டும் துணியா இருக்கட்டும் தானே மனுஷ மனுஷன்தானே அவர்களும் வச்சுக்கட்டும் நாம என்ன வச்சிருக்கோமோ அங்கேயும் குடுத்துட்டோம்னா அப்ப நம்மோட ஒரு நல்ல இணக்கம் நம்மோட அன்பா நம்ம குடும்பத்தோடு அவர்களும் பழக ஆரம்பிச்சு அதை புரிஞ்சுக்கணும் நாம கையில இருக்கிறதை பிரித்து கொடுத்துமே தவிர நாமே அதை உண்டு விட கூடாது கண்ணனை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் தன் கையில் இருக்கிறதை பிரித்து கொடுத்தார் ஆகையால் யகா அசம்பிஜ்யிருத்தேனு மத்தர அதை காட்டிலும் தாழ்ந்தது மற்றொன்னு கிடையாது இது கொடிது இனியது தனியருந்தேல் இனியதார்த்த தனியா சாப்பிடுவதே சாப்பிடாதே இது லோகத்திலிருக்க இனியதை பார்த்தோம் இன்னொரு முக்கியமான அர்த்தம் இருக்கு இனியது பகவான் நம்ம கையில பகவான் அனைவருக்கும் அவனை பிரித்து கொடுக்க வேண்டும் அப்ப பக்தியை எல்லாருக்கும் கொடுக்கணும் மற்றொரு அர்த்தம் காத்திருந்து பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி